ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான் பூத் என்பவரால் முதல் நாள் ஐக்கிய அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் உயிரிழந்தார் ஆண்ட்ரூ ஜான்சன் அமெரிக்காவின் பதினேழாவது அதிபரானார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பனிப்பாறை ஒன்றுடன் மோதிய பிரிட்டிஷ் பயணிகள் கப்பலான டைட்டானிக்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 நைஜீரியா நாட்டில் இருநூறு பள்ளி மாணவிகள் மாயமானதாக அறிவிக்கப்பட்டது இவர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆண்டு லியனார்டோ டாவின்சி இத்தாலிய ஓவியர் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு குரு நானக் தேவ் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் 1874, எட்நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜொகனஸ் ஸ்டார்க் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மனியர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நிக்கலாய் செமியோனோவ் நோபல் பரிசு பெற்ற ரஷ்யர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிக்கலஸ் டின்பேர்ஜன் நோபல் பரிசு பெற்றவர் இவரும் இந்நாளில் மறைந்தவர்கள் 1865, எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆப்ரஹாம் லிங்கன் ஐக்கிய அமெரிக்காவின் அதிபர்